ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு யோ மற்றும் யூரோப்பா என்கின்ற இரண்டு முக்கியமான வியாழன் கோளுடைய சந்திரன்களை இத்தாலி நாட்டு வானவியலாளர் கலிலியோ கலிலி அவர்கள் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் விண்கப்பல் லூனா 21 ஒன்று விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யாவின் விண்வெளி வீரர் வலேரி பல்யாக்கோவ் என்பவர் மீர் விண்வெளி நிலையத்துக்கு சூயூஸ் விண்கப்பலில் பயணமானார் இவர் மொத்தம் நாநூற்றி நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயக்கா இலங்கையின் நான்காவது பிரதமர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஏ பெரியதம்பி பிள்ளை ஏழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எல்விஸ் பிரஸ்லி அமெரிக்க இசைக்கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஸ்டீபன் ஹாக்கிங் கோட்பாட்டு இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூனிச்சுரோ கொய்சுமி ஜப்பான் பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பிரட்லி ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்க்கோ போலோ இத்தாலிய வணிகர் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு கலிலியோ கலிலி இத்தாலிய வானவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பேட்டன் பவல் சார்னர் இயக்கத்தை தோற்றுவித்த ஆங்கிலேயர்